வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூன்றாவது செய்தி சேவை பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது தைத்திங்கள் இருபத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு செந்தில் குமார். தமிழக செய்திகள் தமிழ்நாட்டில் சாலை விபத்து மரணம் இருபத்தி குறைந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அண்ணா நினைவு நாளையொட்டி திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அண்ணா நினைவிடம் நோக்கி திமுகவினர் அமைதி பேரணி நடத்தினார்கள் பத்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அமெரிக்காவின் சிகாகோவில் உள்ள சாம்பர்க் கருத்தரங்கு மையத்தில் வரும் ஜூலை மாதம் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெற உள்ளது சின்னத்தம்பி யானை விவகாரத்தில் வன ஆர்வலர்களின் கோரிக்கை குறித்து அரசு பரிசீலிக்கும் என அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார் விவசாயிகளிடம் நாட்டு மாடுகளின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த நெகமம் அருகே உள்ள குளத்துப்பாளையத்தில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது இதில் நானூறுக்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் பங்கேற்றன தமிழகத்தில் காங்கிரஸை பலப்படுத்துவதுதான் ஒரே குறிக்கோள் என அதன் புதிய தலைவர் கே எஸ் அழகிரி உறுதியளித்துள்ளார் அரக்கோணம் வழியாக ரயிலில் கடத்தப்பட்ட ரேசன் அரிசியை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இந்த அரிசியானது ஆந்திராவுக்கு கடத்தப்பட இருந்தது நாசா செல்லும் மாணவர்களுக்கு அரசின் சார்பில் ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் அறிவித்தார் பெருநகரங்களில் விரைவில் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஆயுதப்படை காவலர் மணிகண்டன் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் கீழ்ப்பாக்கத்தில் சிறப்பு காவல்படை ஐஜி அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த அவர் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பது தெரியவில்லை ஜம்மு காஷ்மீர் மாநில வளர்ச்சிக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் பீகாரில் உள்ள வைஷாலி மாவட்டத்தில் சீமாஞ்சல் எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது அந்த ரயிலின் ஒன்பது பெட்டிகள் கவிழ்ந்ததில் ஏழு பேர் பலியானார்கள் பீகாரில் ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளான சம்பவத்திற்கு அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் இரங்கல் தெரிவித்துள்ளார் மீட்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும்படி அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேற்கு வங்கம் மற்றும் அசாமில் வங்கதேச எல்லைகளை மூட தொழில்நுட்பத்தை மத்திய அரசு பயன்படுத்தும் என மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கோவிந்த பெருமாள் கோவிலில் பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான மூன்று தங்க வைடூரிய கிரீடங்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன ஏர் இந்திய விமானத்தில் தரப்பட்ட உணவில் கரப்பான்பூச்சி இருந்ததாக புகார் எழுந்துள்ளது இதே போல மகாராஷ்டிராவில் அரசு பள்ளி மதிய உணவில் பாம்பு இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யுனெஸ்கோவின் பாதுகாக்கப்பட்ட இடங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள ஹம்பி கோவிலின் சில தூண்களை இளைஞர்கள் உடைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அயல்நாட்டு செய்திகள் பாகிஸ்தானில் ஆறு புள்ளி ஒன்று ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தை அடுத்து உண்டான அதிர்வுகள் வட இந்தியாவின் சில பகுதிகளிலும் உணரப்பட்டதாக தெரிய வந்துள்ளது ஆப்கானிஸ்தானில் ராணுவம் மேற்கொண்ட அதிரடி தாக்குதலில் பதினைந்து தாலிபான்கள் கொல்லப்பட்டனர் எகிப்தின் டூல்மிக் ஆட்சி காலத்தில் இருந்ததாக கருதப்படும் ஐம்பது பதப்படுத்தப்பட்ட உடல்கள் மம்மிக்களை அந்நாட்டின் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் பாயும் ஏவுகணையை ஈரான் வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது அணு ஏவுகணை தடை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அமெரிக்கா கூறியதை அடுத்து இந்த ஒப்பந்தத்தில் பங்கேற்பதை நிறுத்திக் கொள்வதாக ரஷ்யாவும் அறிவித்துள்ளது தாய்லாந்து மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கும் சுகாதாரத்திற்கும் பெரும் பாதிப்பை காற்று தூய்மை கேடு ஏற்படுத்தியுள்ள வேளையில் அந்நாட்டு அரசாங்கம் அந்த மக்களிடம் அதற்காக மன்னிப்பு கோரியுள்ளது வணிகச் செய்திகள் இந்திய புதிய இ காமர்ஸ் முதலீட்டு விதிமுறைகளின்படி ஆன்லைன் விற்பனையாளர்கள் தாங்கள் பங்கு வைத்திருக்கும் பிற விற்பனையாளர்கள் மூலம் வர்த்தகம் செய்யக்கூடாது இந்த புதிய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதை அடுத்து அமேசான் ஆன்லைன் வர்த்தக நிறுவனம் தன் இந்திய இணையதளத்திலிருந்து சில பொருட்களை விளக்கியுள்ளது நவீன தொழில்நுட்பத்தின் பலன்கள் மக்களை சென்றடைவதற்காக ஒரு லட்சம் கிராமங்களை டிஜிட்டல் கிராமங்களாக மத்திய அரசு மாற்ற உள்ளது நடப்பு நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று புள்ளி மூன்று சதவீத அளவுக்கு இருக்கும் என்று பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் சுபாஷ் சந்திர காரக் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் நியூசிலாந்திற்கு எதிரான ஒருநாள் போட்டி தொடரை இந்திய கிரிக்கெட் அணி நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வென்றுள்ளது பாகிஸ்தானுக்கு எதிரான முதலாவது டி கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் பெற்ற மகளிர் கிரிக்கெட்டின் ஒருநாள் போட்டிக்கான பேட்டிங் தரவரிசையை ஐசிசி வெளியிட்டுள்ளது இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரரான ஸ்மிருதி மந்தனா முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் சென்னை மாவட்ட கைப்பந்து சங்கம் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான சென்னை மாவட்ட கைப்பந்து போட்டி சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வரும் ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் நடக்க உள்ளது திரைச்செய்திகள் விஜய் நடிக்கும் புதிய படத்தில் விஜய்க்கு ஜோடியாக ஒன்பது வருடங்களுக்கு பிறகு நயன்தாரா நடிக்கிறார் மேலும் இப்படத்தில் கதிர் விவேக் யோகி பாபு ஆனந்தராஜ் ஆகியோரும் நடிக்கின்றனர் இந்நிலையில் இப்படத்தில் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் சீதகாதி போன்ற படங்களில் நடித்த ராஜ்குமாரும் இணைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் சந்தானம் ஒருவேளை தான் இயக்குநரானால் ஆரியாவை வைத்துதான் படம் எடுப்பேன் என்று தெரிவித்துள்ளார் நடிகர் சிம்பு தனது முப்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளை கொண்டாடினார் இதில் தனுஷ் உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள் கலந்து கொண்டனர் இத்துடன் நண்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்